காற்றலைகளில் தோரணமாய் கவிதைகளோடு நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் காதல் கவிதைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அவளுக்காக கவிதைகள் எழுதும் கூடவே கண்ணீரை துடைப்பதுதான் இந்த கைகளுக்கு வேலை அவளுக்காக கவிதைகள் எழுதும் கூடவே கண்ணீரை துடைப்பதுதான் இந்த கைகளுக்கு வேலை நீ ஆயிரம் கேள்விகள் என்னைப் பற்றி கேட்க நான் ஆனந்தமாக கொஞ்சம் மெய்யும் நிறைய பொய்யும் கலந்து சொல்லும் இடத்தில் தொடங்குதடி நமது புரிதலுக்கான காதல் நீ ஆயிரம் கேள்விகள் என்னை பற்றி கேட்க ஆனந்தமாக கொஞ்சம் மெய்யும் நிறைய பொய்யும் கலந்து சொல்லும் இடத்தில் தொடங்குகிறது நமது புரிதலுக்கான காதல் இன்னும் காதல் கவிதைகள் மேலும் தெரிஞ்சிக்க நாளை சந்திக்கிறேன் உங்களை காற்றலைகளில் கவிதைகளோடு காற்றலைகளில் கலந்திருங்கள் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன்